ஏனையும் இங்கொரு பொருளாக நயந்து வந்தே நீயே ஏ நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நின்னை உள்ள வண்ணம் பேறியும் அறிவு தந்தாய் என்ன பேரு பெற்றேன் தாயே மலைமகளே செங்கண் மா தேரே தங்கச்சே